வணக்கம் பிப்ரவரி ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவுக்குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிகழ்ந்த முழு சந்திர கிரகணம் சுமார் நூற்றி ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்தது இரண்டு உலக பணக்காரர்கள் நாடுகள் பட்டியலை வெளியிட்ட நிறுவனம் நியூ ஃபோல்ட் வெல்த் நிறுவனமாகும் இதில் முதலிடத்தை பிடித்த நாடு அமெரிக்கா இரண்டாவது இடம் சீனா மூன்றாவது இடம் ஜப்பான் நான்காவது இடத்தில் இங்கிலாந்தும் நாடாகும் ஐந்தாவது இடத்தில் ஜெர்மனியும் ஆறாவது இடத்தில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளன மூன்று இந்தியாவின் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் அதாவது பதவியேற்றுள்ளவர் மனோஜ் சிம்ஹா என்பவர் ஆவார் நான்கு இந்தியாவின் வெளியுறவுத்துறையின் புதிய செயலாளராக வர் விஜய் கோகலே என்பவர் ஆவார் ஐந்து கடந்த வருடம் சிறந்த என தேர்வு செய்யப்பட்டுள்ள ஹிந்தி வார்த்தை ஆதார் என்ற வார்த்தையாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆசிய கண்டத்தின் முதல் தபால் சேவை எங்கு தொடங்கப்பட்டது இரண்டு அண்மையில் எந்த நேரத்தில் உள்ள பாஸ்போர்ட்டில் மற்றும் அதன் கடைசி பக்கத்தை நீக்குதல் ஆகியவற்றை கைவிடுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது மூன்று அண்மையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதிகளின் ஊதியத்தை எத்தனை மடங்காக உயர்த்தி மத்திய அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது நான்கு எந்த நாட்டின் தேசிய கீதத்தில் ஒரு சில வார்த்தைகளை மாற்றம் செய்ய அந்நாடு முடிவு செய்துள்ளது 5. எந்த நாட்டின் 5. உலக ஈர நிலங்கள் பாதுகாப்பு தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி